اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبد الله ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا بَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّا عَرَضْنَا الْأَمَانَةَ عَلَى السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَالْجِبَالِ فَأَبَيْنَ أَن يَحْمِلْنَهَا وَأَشْفَقْنَ مِنْهَا وَحَمَلَهَا الْإِنْسَانُ إِنَّهُ كَانَ ظَلُومًا جَهُولًا إنه كان ظلوما جهولا وقال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد الله يسترعيه الله رعية يموت يوم يموت وهو غاش لرعيته إلا حرم الله عليه الجنة أخرجه مسلم في صحيحه او كما قال الرسول صلى الله عليه وسلم إلا قمنا بحرشه لنفاراتكنا عند حلتها قريتها قريبا لك فنريكا قلية إيها واللونة إراجحنكي أردتاهها الحمد لله صلوات السلام إما دوئرنا اني حضرت محمد الرسول الله صلى الله عليه وسلم أنها المير أنها الميرجة أردت عليه أنوانواها في بطري والد أُطمى صحابة சாபி ஓங்கல் சமாவத் சாபிங்கள் சுயாமத்து நாள் வரை வரக்கூடிய முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீனும் உண்டாவதாம் என்று உன் நிறுத்தினாள் புனிதமான ஜிமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விரை இல்லம்மா மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்தே சிகாவுடைய நீயத்துடன் போய் திரிக்கும் அல்வாவுக்கு ஆளாகி மன அடியார்களே வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யவ்வுன் ஸன் கலை எங்களுடைய பால்வின் எடுத்துனக்குமார் லேvirkிர்கிரானோ அவைகளை எங்களால் முடியமான அளவு எடுத்துனக்குமாறோம் எவைகளை இட்டும் தவிந்து கொள்ளுமாறுulayvirkிர்கிரானோ அவைகளை இவற்று முற்றிலும் தவிந்து பண்ணுமாறோம் ஆரம்பமாக இலக்கும் அபன் ஹுலக்கும் தகாவாயி குன் வஸிய்யதுன் நஸீஹதுன் செல்கொதி அல்லாஹ் تعالی உடைய நல்லடியார் அலை இமா முஹாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய பதிவு செய்கின்ற ஒரு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கூடிய நேரத்திலே ஒரு கிராமப்புற அரபி வந்தி அல்லாஹுடைய தூதரத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார் அல்லாமுனுடைய தூதரே மறுமையினால் எப்போது என்று கேட்டார் அந்த நேரத்திலே முகம்மது அந்த மனிதருடைய பேச்சை செவிம் இல்லையா என்ற விஷயத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை நிலவிருக்கின்றன சில நடித்தோடர்கள் சொல்லுகிறார்கள் முகம்மது சல்லம் அல்லாஹு அலே அன்னவர்கள் அந்த மனிதருடைய பேச்சை செவிம் ஆனால் அதற்கு விடையளிப்பதை வருத்தார்கள் என்பதாக சொல்லுகின்றனர் இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையிலே முகம்மது அல்லாஹு அலைவர்களுக்கு முகம் அன்னவர்கள் தொடர்ந்து நான் கேட்கின்றார்கள் மறுமை நாளை பற்றி கேட்டவர் எங்கே என்று கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்லுகிறார் அல்லானுடைய தூதரே இதோ இங்கே நான் இருக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார் முகமது முதலாளிக்கு மோசடி அமான மோசடி செய்வாராக இருந்தால் ஒரு ஆட்சி பீடத்தில் அல்லது ஒரு அந்தத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவருடைய விஷயத்திலே அமானதத்திற்கு மோசமான முறை நடந்து கொள்வாராக இருந்தால் ஒரு காரியம் ஒரு உடையத்திற்கு தலைமைக்கு ஒரு காரியத்திற்கு ஒருவர் தகுதி இல்லாத ஒருவர் பொறுப்பாக நியமிக்கப்பட்ட எதிர்ப்பார் என்பதாக சொன்னார்கள் பள்ளியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு மதரசாவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு நாட்டினுடைய தலைவராக நியமிக்கப்படக்கூடியவர் ஒரு ஊரையுடைய தலைவராக நியமிக்கப்படக்கூடியவருக்கு அவருக்கு தெரியும் நான் இந்த தலைமை பகுதிக்கு தகுதியற்றவன் என்று அவர் அறிவிப்பாராக இருந்தால் அவர் அறிவாராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த பொறுப்பை விற்று விலகிக்கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பை விற்று விலகிக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக அதே பொறுப்பில் இருப்பாராக இருந்தால் இது அம்மாநிலத்திற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதை ஒட்டுருக்கமாக முகமது சல்லாஹு அலையு வசல்லமனர்கள் குவிக்கின்றார் அல்லாஹுடைய நல்ல ரீசர் அல்லா சுல்ஹான இந்த இஸ்லாமிய மார்க்கற்றி மூலம் வெந்தனை அல்லா வணக்கங்களையோ வெறுமனை அல்லாஹ் கோட்பாடுகளையோ கொள்கைகளையோ மாற்றம் அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கமாக்கவில்லை அல்லா சுகானுவதாலா அதை பார்க்கிடும் ஒவ்வொரு அடியானும் அவன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மீனும் தன்னுடைய வாழ்க்கையிலே சில நட்புணங்களை கடைபிடிப்பதையும் அல்லா சுபுவா எதிர்பார்க்கின்றான் ஏன் அந்த நட்புணங்களை கடைபிடித்த மூலம் வணங்கப்படக்கூடிய அந்த அவனால் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த வணக்கங்கள் ஒழுங்கு பெற வேண்டும் என்பதற்காக ரபுலிசர் அல்லா சுபகாலா சில அஹ் குணங்களையும் அதை பார்க்கணும் அல்லாஹ் அதிகமாக்கி வைத்திருக்கின்றார் இதனாடி நான் ரபுலிசர் அல்லா அல்லாஹ் ஹுவ تعالی அல் குர்ஆனில் মু'মিন்களை வர்ணிக்கும் போது பாதாயி அஃலஹல் মু'மினூன் டுட்ட வத்தமாஹு মু'மின்கள் வெற்றி வெற்றி விட்டார்கள் அல்லாஹ் அவர்களை মু'மின்கள் எத்தேய்வர் என்று அல்லாஹ் கூறும்போது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹி ஹாஷியூன் தௌலிகே தொழுகை என்ற இறைச்சொல்லுடன் நிப்பார் என்பதை அல்லாஹ் சொல்றான் தொழவும் ரப்பில் இஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ تعالی கூறின்றான் இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுடைய அமானிதப் பொருட்களையும் அவர்களுடைய வாக்குறுதியையும் காப்பாற்றுவார்கள் என்பதாக அப் அல்லா சுக்ஹான் கூறுகின்றார் எங்களுக்கு ஏவிருக்கின்றோ எவ்வாறு நோன்பு நோக்குமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றனோ எவ்வாறு அவனை மாத்திரம் மணங்குமாறு அல்லாஹ் எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அதையே போன்றுதான் அல்லா சுக் அம்மாநிலத்தை புலனி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவுகின்றான் நீங்களை உகந்துவிட்டு அவர்களுக்கு அமானியத்தை குறைந்த குமார குரு ஆணியை எழுதிக்கின்றான் அமனா நிச்சயமாக அல்லாஹ் அமானித பொருட்களை அதாவது உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறும் மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்தால் நீளமான முறையில் தீர்ப்பு செய்யுமாறும் அல்லாஹ் உங்களை ஏவு நின்றான் என்ற ரூசர் அல்லாஹ் அமானதத்தை பேணி நடக்குமாறும் ஒவ்வொரு இஸ்லாமியனையும் பார்த்த ரபுல் இசாத் அல்லா சுப்ஹான் கற்களை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கண்ணியமானவர்களை அமானிடம் என்றால் என்ன ஒரு ஆணுடைய ஆயத்துக்கு வியாக்கியான ஏவிருக்கின்றோ அதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் எடுத்தும் எதை அல்லா சுல்கானுவா தவிர்ந்து கொள்ளுமாறு உழைத்திருக்கின்றன அதை மட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு பேர் தான் அமானதம் சொல்கின்றார்கள் கண்ணியமானவர்களே இந்த அமானிதத்தை உலக ால் படைப்பினும் அல்லா சுபத்தாலா அந்த கேள்விக்குரிய விடையை அல் குர்வானை கூறுகின்றார் بَيْنَ أَن يَحْمِلَنَهَا اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى نَشِيْعَمَا نَڠَل اور أماني دَي சுமந்த꼴ுமாரே 바னங்கள் வல் ஸமாவாติ வல் அர்வி வல் ஜිබால் இன்นุ பூமி மலைகளடம் நாங்கள் எடுத்காத்தினோம் பَيْنَ அன் யஹ்மிலﻨஹா அல் 바னங்கள் பூமி மலைகள அவனை சுமந்து கொள்வதற்கு மறுத்து விட்டன வ அஷ்ஃபகனா மின்ஹா அதிலிரெந்து அவைகள் பயந்தன வ ஹமலஹல் இன்ஸான் மனிதன் அவளை சுமந்து கொண்டான் இன்னஹூ மனிதனமோ அவன் அந்த அமானதத்தை சுமர்ந்தது மாத்திரமின்றி அந்த அமானத்தை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் மிகப்பெரும் அநியாயக்காரனாகவும் அறிவீரனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குருவானிலே கூறுகின்றார் கண்ணியமானவர்களே முகம்மது அலை வசல்லம் அன்பர்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளில் மிக உன்னதமான தன்மை அதுதான் அவன் அமானதத்தை குறைந்த தக்கூரியவன ரிஃபான் முஹம்மது صلى الله عليه وسلم அவர்கள் யார்கத்தில் அமானிரத்தை பேணத்தக்க கூரிய தன்மை இருக்குமோ அவன் ஒரு தீமான் দারি என்று கூறியதாக சொல்லி இருக்கின்றார்கள் முஸ்தத احمد உடைய அறிப்பை பார்க்கலாம் لا ஈமான லிமன் لا அமானதல என்ன மனிதரத்தின் அமானிரத்தை பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவனுடைய ஈமான் బలவீனமானது அவன் ஈமானை குறைபாடு உள்ளவன் என்று முஹம்மது صلى الله عليه وسلم அவர்கள் கூறியின்றார்கள் அப்துல்லா இப்னு ரபில்லாஹு அன்ஹுர்னை 파த்து சொன்னார்கள் アルربع اذا كنا فيك فلا عليك ما فاتك من امر الدنيا நான்கு காரியங்களை nei pettru kondiraa irundal unnudi vaalnalile naangu kaariyangalai nei pettru kondiraa irundal unnudi vaalnalil kadaippudi piraga irundal ulagathile vera endha onrum unakku kireekamal povadil prachinai illai endru sonnargal unakku vera edhana kireekamal tappi ponaalum parava illai endru sonnargal adhil mudalanavaru sonnaru hikwa amana அமானதத்தை பேணுதல் அமானதத்தை பாதுகாத்தல் என்பதாக சொன்னார்கள் ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு மீனும் முதலாவது கடைபிடிக்க வேண்டிய தன்னை தான் அமானதத்தை பேணக்கூடியவராக ஒவ்வொரு இஸ்லாமியரும் இருக்க வேண்டும் என்பதை முகமது சல்லாஹு அலைவசல்லம் அண்ணவர்கள் அந்த நபிச்சோழரை பார்த்து கூறி மூன்று இஸ்லாமியர்களுக்கும் இதனை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அமானிதம் என்றால் வெறுமனே பொருளாதாரத்தோடு மாத்திரம் படக்கூடிய ஒன்று கிடையாது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் சொல்கின்றார் நான் ஒரு கடையிலே ஒரு இடத்திலே ஒரு கடையிலோ அல்லது ஒரு பணிபுரிய கூடியவனாக இருந்தால் அல்லது ஒரு ஒரு நான் பொறுப்பாளியாக இருந்தேன் அந்த கணக்குகளை பற்றி நான் கேள்வி கேட்கப்பட்டால் நானுமோ ஒரு அமீனாக இந்த விஷயத்தில் நடந்து என்று சொல்கிறார் அல்லது இன்னும் மனிதர் சொல்கின்றார் வந்து என்னிடாரை அல்லது பொருட்களை என்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்தால் நான் அதிலே ஒரு அமீனாக நம்பிக்கையாளனாக இருப்பேன் என்று சொன்னார் கண்ணியமானவர்களே இது மாத்திரம் அமானதம் கிடையாது இதுவும் அமான ஒரு பங்குதான் மாறாக ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மானத்துக்கு கொடுக்கக்கூடியது தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது தன்னுடைய மானத்தை பாதுகாப்பது தன்னுடைய மரியாதையை பாதுகாக்கின்ற விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் இதுவும் அமானதமாக து ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் மகானம் வந்தாலா மனிதர்களில் சிலர்களை பார்க்கிறோம் அல்லாஹ் சிலர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான் அவருக்கு கீழ கூடியவர்கள் அமானியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மதுரசாமியுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் ஒரு பாடசாலையுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் ஒரு ஊரின் உடைய தலைவராக அந்தஸ்திரே இவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கு கீழால் இருப்பவர்களும் அமானியமானவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பாடசாலையுடையோ அதிபராக இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு அவர்களை பற்றி எழுதக்கூடிய அறிக்கையுடைய விஷயத்திலே ஒரு அமீனாக நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் அவர்களில் சிலரு பார்க்கிறோம் சிலருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்ற விஷயத்தில் ஒரு நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பம் விஷயங்களை மேலும் صلى الله عليه وسلم முகமது பதிவு செய்து முகமது கூறுகின்றார்கள் ஒரு அடியானுக்கு குடிமக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்க அவனுமோ அந்த குடிமக்களுக்கு மோசரி செய்த நிலையில் மரணத்தை தழுவானாக இருந்தான் إلا <سؤال> حرام الله عليهم الجنة أولئك الله سرقتت تدائي سيامل إذن الله سننار جنن يمانا برهلي إن درد اللام فاركلا حديث الهدى رمبت وارتيدان الغششن بره غششن ر إن دا عرب وارتيد أمانلتك إذران جنن يمانا برهلي إن دائما أيل بيت الوالة كوريا أولئيا ويدلوم أولئيا فرناظارندللوم أولئيا مانتلوم إن دائما الأولئك فادهافو أليا كوريا ونا பதிவு செய்தார்கள்த்தியமாக கேட்கின்றனர் நாசகரில் இருந்து அவனுடைய அயல் வீட்டுக்காரன் பாதுகாப்பானோ அத்தகைய சொன்னார்கள் அயல் வீட்டில் வசிக்க தூமியாக இருக்க வேண்டும் அத்துமுகுவதில் நான் ஒரு என்பதை அதை செழிவாக சுட்டிக்காட்டுகின்றன அவனுடைய பொருளாதாரத்திலே அத்துமறுதல் அவனுடைய பொருளாதாரத்தை அபகரித்தல் இது அனைத்தும் நான் ஒரு முக் என்பதை புகாரினுடைய அபிமாய தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது கண்ணியமானவர்களே முகமது சல் அல்லாஹு அலைவசம் அன்னவர்கள் அனைத்து விடயங்களிலும் அமானத்தை ஆசையூட்ட கூடியவர்களா இருந்திருக்கின்றார்கள் அமானத்தின் பால் மனிதர்களை தூங்கக்கூடியவர்களா இருந்திருக்கின்றார்கள் சகிள் புகாரீர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவத்தை பார்க்கலாம் முகம் சல் அல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் தினம் கடைத்தருக்கு செல்கின்றார்கள் அந்த கடைத்தருவிலே ஒரு குவியல் உணவை வைத்து விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரியை கடந்து சென்ற சந்தர்ப்பத்திலே முகமது சல் அல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் அவருடைய கடைக்கு முன்னால் இருந்த அந்த பையிலே இருந்த அந்த குரியருக்கு கையை நுழைவிட்டார்கள் நுழைவிட்டத மாத்திரம் அவர்களுடைய விரங்களிலே நீரம் பட்டு விட்டதே محمد صلى الله <سؤال> عليه وسلم அவர்கள் கேட்டார்கள் ما هذا يا صاحب الطعام உனمن உலமியாரே இது என்ன என்று கேட்டத மாத்திரம் அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரே நேற்று சில மாலை நேரம் நான் வீடு திரும்பும் இந்த நேரத்திலே மலை நான் மூணாவதுக்கு மரந்து பரந்தேன் மூணாமல் மரந்த நிலையில சென்று விட்டேன் மலை இரவு நேரம் பொலிட அதனால் அஇலான் காரணமன்பதாக சொன்னார்கள் கண்ணியமானவர்களே محمد صلى الله عليه وسلم சொன்னார்கள் அப்பல ஜல்தஹு ஃபில் ஆலா அலை மக்கல் பார்ப்பதற்கா நீ அந்த வீரம் பற்றை மேnal வைற்றிருக்கேன் வைக்கவே இல்லை அதை வைற்றிக்க கூடாலா என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த மனிதர் வெகுளை சொல்கின்றார் மலைபொலிட நிகழ்வை அந்த சந்தர்ப்பிலே محمد صلى الله عليه وسلم சொன்னார்கள் மன் غஷனா ஃபலைஸ மின்னா وفي الريாயۃ من غش فலைஸ யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்லர் என்று கூறியிருக்கிறார்கள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய அனைவரும் இந்த அமான கடைபிடிப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாம் பார்க்கலாம் கண்ணியமானவர்களே முதல் ஒரு காலத்திலே இந்த மாணிக்கல் மணி பிசினஸ் யாருடைய கையில் இருந்தது புடவை வியாபாரம் யாருடைய கையில் இருந்தது இஸ்லாமிய கையில் இருந்தது என்று யாருடைய கைக்கு அது போயிருக்கின்றதை மாற்றும் அத சமருடைய கைக்கு போயிருக்கின்றது ஏன் வியாபாரத்திலே இந்த அமானியத்தை பேணுவதற்கு தவறு இதுதான் காரணம் கண்ணியமானவர்களே இன்று நாம் அனைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு மரக்கரை விற்கக்கூடிய ஒருவராக இருக்கலாம் அல்லது ஒரு தேனையை விற்கக்கூடிய ஒருவராக இருக்கலாம் எண்ணியமானவர்களை ஆணையகளை விற்கக்கூடிய ஒருவராக இருக்கலாம் இவர்களில் சிலர்களை பார்ப்போமாக இருந்தால் எவ்வாறு அந்த செல்லம் வாடைய காலத்திலே அந்த மனிதர் மோசமானதை மக்களுக்கு வியாபாரத்திலே வெளியூரில் இருந்து வருகின்ற ஒருவர் இதுவும் வியாபாரத்தில் மேலும் பற்றிய மேலின் ஜ அழித்து மக்களுக்கு விக்கின்றோம் மக்களும் வியாபாரத்தில் வியாபாரத்திலே அமானக்கூடிய மோசடியை விட்டோம் ஒவ்வொரு வியாபாரியிலும் பாதுகாப்பாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளிலே வியாபாரத்தில் மோசடி கண்டபரக்கூடிய நினைக்கரானாக இருந்தால் அவளை தூங்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன அதில் இருந்து பாதுகாப்பு வியாபாரத்தை பற்றியுள்ள அறிவோ இருக்க வேண்டும் எண்ணியமானவர்களை மக்களுக்கு நான் மோசடி செய்து வியாபாரம் செய்தால் அவர்களுடைய பொருளாதாரங்களை நான் மோசடி செய்து ஆக்கிரமித்துக் நாளை மறுமை நாளினை அல்லா சுலா என்னிடத்தில் கேள்வி கேட்பான் என்று அச்சம் விதிக்க வேண்டும் ஆட்சி காலத்திலே அல்லாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள் அதன் உமர் ரவி அல்லா உன்னுடைய ஆட்சி காலத்திலே அது உமர் ரவி அல்லா இரவு நேரத்திலே ரோந்து செல்லக்கூடிய விளக்கம் அவர்களுடைய அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய வளமை இருந்தது எண்ணியமானவர்களே ஒரு நாத்திரம் உமர் ரவி எல்லாம் இரவு நேரம் மனிதர்கள் அனைவரும் உறங்கியதன் பின்னால் மனிதர்கள் அனைவரும் உறங்கிய நம்பினால் இரவு நேரம் அமைதியான நேரம் இவ்வாறு வளமையை போன்று ரோந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு வீட்டுக்கு முன்னால் நிற்கின்றார்கள் அந்த வீட்டில் கூடிய தாயும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகளுமோ சுபவுக்கு பின்னால் பாலை விற்பதற்காக இரவு நேரத்திலே அந்த பாலை பங்கு பிரித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தால் ஒரு தோல் சுரத்திக்கு பகரமாக இரண்டு அது மாறும் எனவே எங்களுடைய அதிகமாகும் என்று கூறியதால் மாத்திரம் மகள் பேர் தாயை பார்த்து தாயை இது ஒரு மோசடியாக ார்கள் வீட்டிற்கு சென்றதன் பின்னால் தான் தண்ணீர் கலந்திருப்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கின்றார் உடனே தாயிமோ சொல்கின்றார் மகளை மீண்டும் சொல்கின்றால் நீர் தண்ணீரை கடப்பீராக இன்னும் நாங்கள் தண்ணீரை கலத்தீராக இருந்தால் என்று சொன்னதா மாத்திரம் அந்த மகளுமோ பேச ஆரம்பிக்கின்றால் அந்த தாய் சொல்கின்றால் அந்த தாய் மகளை பார்த்து சொல்கின்றால் பார்க்கவில்லை களத்தீராக இருந்தால் இன்னும் நாங்கள் அதிகமாக வளமையை விட அதிகமாக என்று லாபம் என்று சொன்னதா மாத்திரம் அந்த மகள் சொல்கின்றால் அமீர் மினேன் உமராகிய அவர் எங்களை பார்க்காவிட்டாலும் அந்த உமரையும் உங்களையும் என்னையும் படைத்தரம்பு எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் அவனை விடவும் அதிகமாக விடவும் அதிகமாக நாங்கள் அல்ல இந்த பார்த்து சொல்வதை இவர்களை சொல்கின்றான் அந்த இறை நம்பிக்கையால் அவர் அந்த பொருட்களையும் அவருடைய பொருட்களையும் அவருடைய வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள் இவர்களை தன்மை எந்த மனிதத்தில் இல்லையோ அவருடைய பலவீனமானது குறைவானது என்று சொன்னார்கள் இவர்களை பார்த்து கண்ணியமானவர்களை முகம் ஒரு தூதுவராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இரண்டு பட்டத்தை மக்களிடத்திலேயே நடந்து கொண்ட கொடுக்கல் வாங்கலின் மூலம் பெற்றார்கள் நம்பிக்கையாளர் அவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் அனைவரும் தங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொன்ன வார்த்தையையும் அல்லா குருணை செய்திருக்கின்றான் அவருடைய கூட்டை பார்த்து சொன்னார்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான தூதராக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் கூறினார்கள் கண்ணியமானவர்களே அமான யார் துணி நப்பாரோ ஒரு நாளும் அவருடைய குறைபாடு உண்டாகாது மாறாக அவருடைய அபிவிருத்தி உண்டாகும் என்பதற்கு எங்களுக்கு மிகவும் سانراه محمد صلى الله عليه وسلم أنه رمضي وعنال إذن كنت رمضي رسول صلى الله عليه وسلم أنه رمضي أماني لطي فلن رندن كارنا ماه أور هلم أند مكاو ميح سلواند پن منياه خديج رمضي أنه أور هلم ترمنا مولي كن رمضي أمين إرندن كارنا ماه أذي يقولون حضرت عمر رمضي كارت تلي واند اند تن ولي அதாவது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுகின்றார்கள் அந்த வாயிலை அந்த வீட்டை நோட்டி சென்று விடுகிறார்கள் இந்த வீடு யாரையுடைய பெண்ணுமோ யாரும் இந்த பெண் என்று விசாரிக்கின்றார்கள் சொல்லப்படுகின்றது மகன் மகள் இன்னார் என்று சொல்லப்படுகின்றது திருமணம் முடித்து விட்டாரா இல்லை என்று சொல்லப்படுகின்றது தன்னுடைய மகனான ஒரு குழந்தையை பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றால் திருமணம் முடிக்கின்றால் அந்த பெண் குழந்தையின் மூலம் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைதான் எனக்கு பின்னால் இந்த பூமி மேலால் எந்தபியும் வருவது கிடையாது அவ்வாறு வருவதாக இருந்தால் அதற்கான முழு தவிர அபிப்பிராயத்தில் வசனம் இமாம் என்ற நூலில் எழுதிக்கின்றார்கள் இவ்வூல ஒரு ஜனாதிபதியாக இருந்த பத்து சொர்க்கத்தக்கும் நன்மாராயம் சொல்லப்பட்ட இந்த நபிச்சோழருடைய மகளை அந்த சாதாரண ஒரு பெண்ணுமோ அதாவது பாலை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுமோ வியாபாரத்திலே பாரு தோன்றியவர் இரண்டு வருடங்களும் பூமிக்கு மேல நீளமான ஆட்சியை நிலைநாட்டிவிட்டு செல்கின்றார் என்றால் இது இரண்மூலம் ஏற்பட்டது அந்த பெண் பேனிய அந்த அமான பலக்கத்தான் இதுவாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே அந்த நேரத்திலே பார்க்கின்றார் மனிதர்களின் ஒரு கூட்டத்தினர்கள் அவருடைய கால்நடைகளுக்கு நீர் காட்டி கொண்டிருப்பதை கண்டார் அவர்களிடையே அவர்களை அன்றை இரண்டு பெண்கள் அவர்களை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருப்பதை கண்டார் கண்டு கேட்கின்றார் உங்கள் இருவரின் விஷயம் என்ன சொன்னார்கள் அவருடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டிவிட்டு செல்லாதவரை நாங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்ட முடியாதே என்று சொன்னார்கள் அவர் அன்னவர்கள் அந்த இரண்டு பெண்களுடைய கால்நடைகளுக்கும் நீர் புகட்டிவிட்டு பிறகு ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு ஒரு ஒருங்கி நிற்கின்றார்கள் எண்ணியமானவர்களை அல்லா சொல்லிக்கொண்டு போகிறார் இந்த சம்பவத்தில் எங்களுக்கு என்ன படிப்பினர் பேணினார்கள் முதலாவது பாதுகாத்தார் அவர் தன்னுடைய மரியாதையுடைய விஷயத்தில் அமானதத்தை பேணினார் அந்த இரண்டு பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்தினார் இரண்டாவது அமானிய அமான அந்த ரெண்டு பெண்களுமோத் பாலை புகட்டும் போதோ அவரை தூரமாகத்தான் இருந்தார்கள் நினைத்திருந்தால் அந்த ஆடுகளில் இருந்து குறித்திருக்க முடியும் பொருளாதாரத்தில் அமீனாக நம்பிக்கையாளராக இருந்தார் எண்ணியமானவர்களே அமீனாக இருந்ததால் அவருக்கு என்ன லாபம் கிடைத்தது உணமாக்கள் சொல்கிறார்கள் அவர் கேள்விய அந்த அமானியத்தின் காரணமாக முதலாவது கிடைத்த லாபம் மனைவி ஒரு பெண்ணை பெற்றுக் பெண்களில் ஒரு பெண்ணை முடிக்கின்றார் ஒரு தூதுவராக அனுப்பினான் என்பதாக உலமாக்க சொல்கின்றார்கள் அமீன் நம்பிக்கையான ஒருவராக இடிந்திருக்காவிட்டால் அவரிடத்தில் இருந்த அந்த அமானத்தின் காரணமாக அல்லாஹு ஒரு தூதுவராக அவரை தெரிவு செய்தார் என்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு கீழால் மார்க்காரர்கள் கூறுகின்றார்கள் கண்ணியமானவர்களே அமானினம் என்பதை இந்த அமானதத்தை இருக்க வேண்டும் சீமுடைய அறிவிப்பை பார்க்கலாம் அன்னவர்கள் கூறுகிறார்கள் மல்லுரத்தில் இருந்து பொருட்களை கடனாக அல்லது கூடிய நேரத்திலே அவருடைய என்பதாக சொன்னார்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அபீஷ்களை வல்லுனர் சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒரு தூரமான இடத்துக்கு எளிமை தேடி செல்கின்றார் அந்த இழ்மை தேடி சென்ற சந்தர்ப்பத்திலே அந்த அவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எழுதிவிட்டது கண்ணியமானவர்களே எழுதுகின்றார் தன்னுடைய நாட்டை நாட்டை நாடி செல்வதற்காக ஆயத்தமாக பொருட்கள் நாடி செல்ல ஆரம்பிக்க பின்னாலும் இடத்துக்கு வந்து அந்த வாலிபருடைய ஒப்படைக்கின்றார் என்று பாருங்கள் பொருளாதாரத்தை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுப்பாரோ அவர் நேரத்தில் இவ்வாறு எண்ணம் இருந்ததே அதற்கு முன்னால் அல்லாஹினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் வந்துவிட்டால் அவர் என்பதை கூறியிருக்கின்றனர் மாற்றமாக ஒரு வழிநடத்தில் இருந்தே பொருளாதாரத்தையோ அல்லது பொருளையோ இருவலாக எடுக்கக்கூடிய நேரத்திலே இதை அழித்து விட வேண்டும் இதனை இல்லாமல் ஆக்க வேண்டும் ஒரு பாத்திரத்தை எடுக்கின்றோம் அல்லது ஒரு வாகனத்தை ரெஞ்சிற்காக இரவலாக குத்தையைக்காக எடுக்கின்றோம் ஆனால் எடுக்கக்கூடிய நேரத்திலே திரும்ப கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதாவது இதனை அழிக்க வேண்டும் இதில் ஏதாவது குறைபாடை உண்டாக்கி குறைபாடோடு ஆனால் அந்த குறையும் சுட்டி காட்டாமல் கொடுக்கப்படுகின்றது இவர்களுக்குத்தான் அத்துவா அல்லாஹ் அவனை அழித்து விடுவான் என்பதாக தண்ணியமானவர்களே அமானினம் என்பதை ஒருமனை பொருளாதாரத்தோடும் மனிதனுடைய அன்றாட தேவைகளோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது கிடையாது ஒரு மதுரசாமியுடைய கூடிய சந்தர்ப்பத்திலே வகுப்பிலே பத்து மாணவர்கள் இருக்கின்றார்கள் இந்த ஆசிரியருக்குரிய பாடத்துடைய நேரம் நாற்பது நிமிடம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த ஆசிரியர் இரண்டு நிமிடங்களை கணக்கெடுப்பதாக அவர் களவெடுத்தது இரண்டு நிமிடம் அல்ல மாறாக நிமிடத்தை களவெடுத்தவர்கள் அதாவது பிங்கர் மார்க் இல்லாத இடங்களில் அதாவது புக் கொண்டை வைத்திருப்பார்கள் அங்கே போய் எட்டு மணிக்கு வேலையுடைய நேரம் ஆரம்பமாகின்றது ஆனால் இவருமோ ஒன்பது மணிக்கு வந்து எட்டு மணிக்கு வந்ததாக எழுதுகின்றார் என்றால் பதிவு செய்தார இவரும் அமான கருதப்படுவது மாத்திர அந்த ஒரு மனுத்தியான எடுக்கக்கூடிய மேலதிகமாக எடுக்கக்கூடிய சம்பாத்தியம் சுத்த அறமான சம்பாத்தியமாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே அதையே போன்றுதான் பேச்சில் அமானம் பேச்சில் உண்மையை பேசுவதே பேசக்கூடியவர்கள் அமானத்தை பேணியவர்களாக கணக்கெடுக்கப்படுவார்கள் யாரெல்லாம் உண்மையை பேசாமல் பொய்யை பேசுவாரோ இவர் பேச்சில் அமானத்துக்கு மோசடி செய்தவராக கருதப்படுவார் மீடியா செய்கின்றோம் மீடியா செய்யக்கூடிய மக்களுக்கு கொடுப்பது மாட்டிக்கொள்வோம் நாளைக்கு மாற்றிக்கொள்வோம் அம்மாநிலத்துக்கு மோசடி செய்த ஒவ்வொருவருக்கும் அல்ல ஒரு அம்மாநிலத்துக்கு மோசடி செய்வார்கள் அமானினத்தை பேணுன்ற விஷயத்தில் யார் தரக்குறைச்சல் செய்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதால அவதசிலின் தௌஃபீகை அல்லாஹ் தவதிடுவான் தௌஃபீக்கின்ரால் இன்னா ஷேኹல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி খাল்கு குத்ரத்துல் அப্দি அலா தஆ மற்றும் அடியான்க்கு அல்லாஹ் நல்ல காரியங்களை செய்வதற்கான சக்தியையும் வலிமையையும் நேர அவஹாஸத்தையும் ரப்ப குடுப்பதற்குரிய பேருதான் தௌஃபீர் குர்ஆன் ஓதுவதற்கு சக்தி இல்லையா விக்ர் செய்வற்கு சக்தி இல்லையா விக்ர் குர்வான் சொன்ன சொல் சந்தர்ப்பம்ேர அவகாசம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஒரு கணம்பை கையை வைத்து பாருங்கள் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு தங்களை தாங்களே கேள்விகளுக்கு பாருங்கள் நான் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய மகனுடைய அமானியத்துடைய விஷயத்தில் தெளிவாக நடந்திருக்கின்றன சரியான முறையில் நடந்திருக்கின்றேனா எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவுடைய விஷயத்தில் அமான நடந்திருக்கின்றேனா வியாபாரம் செய்யும் வ ஒரு வாடிக்கையாளடிய பெரிய தண்டனை அவனுக்கு சொத்து செல்வங்களை கொடுக்காமல்லை அவ கொடுக்காமல் இருப்பதல்ல கருத்துக்கொள்கின்றானோ அவன்தான் ஆகப்பெரிய அல்லாவுடைய தன்னனைக்கு உள்ளாக்கப்பட்டோன் என்பதாக சொல்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் எங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் மனைவிருடைய விஷயத்தில் எங்களுடைய மாணவருடைய விஷயத்தில் அம்மாநிலத்தை எங்கள் அனைவருடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குறித்து இந்த பள்ளிக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையாக அமர்ந்தாரோ அந்த மாப்பிள்ளை அவர் சொல்லிவிட்டு இருந்து செல்கின்றார் கபில இந்த பாத்திமா என்ற பெண்ணை என்னுடைய அருணை மனைவியாக ஏழு மனதாக என்று சொல்கின்றார் ஒரு வார்த்தை போன்றுக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் அந்த அமானத்தை சுமந்தவராக நானும் நீங்களும் பள்ளியை விட்டு வெளியேறி சென்றிருக்கிறோம் என்னுடைய மனைவிக்கு நான் அன்வார சூளை காட்டிக் கொடுத்திருக்கின்றேனா என்னுடைய மகனுக்கு நான் ஆணை கற்றுக் கொடுத்திருக்கின்றேனா என்னுடைய மகனுக்காக மகனை பெற்றேன் பெற்றெடுப்பதற்காக ஒரு சாரியான ஒரு மனைவியை திருமணம் முடித்திருக்கின்றேனா கண்ணியமானவர்களே இது அனைத்தும் அமான இருக்கின்றது இதில் நாங்கள் இதில் இதை சரியான முறையில் நிறைவேற்ற நானே மர்ம நாளே அனைவரும் மாற்றிக்கொள்வோம் இந்த உலகத்தில் வாழும் காலம் அமானத்தை யாழ்வா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்ற தாத்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய புத்தா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய சமோதர சமோதரைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அமானியத்தை நிற்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆட்சியர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய திருப்பத்தோடு வாழ்ந்தேன் உன்னுடைய திருப்பொருக்கத்தொரு மரணிப்பதற்கு சோபிக் செய்வாயின்